فلنحي لنه حياة طيبة ولنجرينهم أجرهم بأسر ما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الكيس من دعن نسه وعمل لما بعد الموت والعاجز من نسبه نفسه هواها وتمنى على الله او كما قال صلى الله عليه وسلم وقال انتم الله سبحانه وتعالى اوروني كيف ارتاحون السلام عليكم النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்றொரு ವಾಳ್ಕೇ وړಿಮರೆಗಳಿ ಅಡವನವಾಗಿ ಎತ್ತಿರ ನಡೆ அனைவர்கள் மீது உண்டாவதாக ஜிம்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் விஷ்ணு ஆரோக வாழ்க்கையில் அடித்து நடக்குமாறு கட்டளை நடக்குமாறோம் என்று அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற உடையங்களை முற்றுமொழிதாக தவிர்த்து தப்புவாவுடன் வாழுமாறு அரியணையும் உங்களையும் நான் சுவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன் நல்லா தற்காலிகமான ஒரு உலகத்துடைய வாழ்க்கையை நமக்கு வழங்கி நிரந்தரமான முடிவில்லாத மறுமையுடைய வாழ்க்கையை தயார் செய்வதற்காக இந்த உலகத்துக்கு நம்மை அதிக கண்ணியமானவர்களே இன்று உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் எல்லாம் நம்முடைய நோக்கத்தில் ஏற்பட்ட தவறினால் ஏற்படுகின்றன நமது நோக்கமும் குறிக்கோளும் இலக்கம் எப்பொழுது சம்பந்தப்படுமோ அந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே நாம் நினைக்கின்ற நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்காது எப்பொழுது நம்முடைய குறிக்கோள் நம்முடைய என்ன நம்முடைய நோக்கம் மவுத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையில் மவுத்திலிருந்து ஆரம்பித்து சுரக்கம் போகும் வரைக்கும் உள்ள வாழ்க்கை அந்த குறிக்கோள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் சிரமங்கள் சோதனைகள் அல்லாவுடைய ஏற்பாட்டில் சிறிதாக முடிந்துவிடும் கனிமணவர்களே நமது முன்னோர்களுடைய சகாபாக்களுடைய சாபியாவுங்களுடைய வாழ்க்கையுடைய சாராம்சத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் அவர்கள் ஒவ்வொன்றிலும் மௌசுனால் இது எனக்கு என்ன செய்யும் என்று யோசித்தார்கள் இந்த உலகத்துடைய குறுகிய காலத்தையும் குறுகிய காலத்துடைய இன்பத்தையும் அவர்கள் உள்ளத்திலே கொள்ளாமல் ஒவ்வொன்றிலும் நிரந்தரமான கண்ணியத்தையும் நிரந்தரமான நிம்மதியையும் நிரந்தரமான வெற்றியையும் அவர்கள் தேடினார்கள் மகமது சனதார செல்லம் அவர்களாக இருக்கலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களாக இருக்கலாம் அவர்களுடைய தோழர்களாக இருக்கலாம் எல்லோருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் சகல துறையில் உள்ளவர்களும் அந்த துறையில் ஹவுசுக்கு பின்னால் பயனளிக்கின்ற விடயங்களை சம்பாதித்துக் கொண்டார்கள் பின்னால் எனக்கு எது பயனளிக்கும் என்பதை பற்றித்தான் அவருடைய முழு சிந்தனையும் இருந்தது நபிவர்கள் ஏதாவது உனக்கு வேண்டுமா என்று கேட்டால் கூட அவர்கள் தேர்ந்தெடுக்க ஒரு பணி உடை செய்தார்கள் ஏதோ ஒரு சிறிய ஊழியம் செய்தார்கள் அப்பொழுது நபி அவர்கள் கணிமானவர்களை அந்த சஹாபியிடம் சொன்னார்கள் அந்த சோழரிடம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் தருகிறேன் நீங்கள் வேண்டியதை கேளுங்கள் கண்ணியமானவர்களே நமக்கு ஒரு பெரியவர் பணக்காரர் ஒரு அரசியல்வாதி உனக்கு வேண்டியதை தருகிறேன் கேள் என்றால் நாம் ஏற்கனவே வைத்திருக்கோம் யாராவது எனக்கு உதவி செய்ய வந்தால் இதை சேர்ப்பேன் என்று கண்ணியமானவர்களே எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் தருவேன் என்று சொன்ன அந்த நபர் அவருடைய பின்னணி பெரிய செல்வந்த வசதி வாய்ப்புள்ள பின்னணி அல்ல அவர் உலகத்துடைய அமைப்பிலே சாதாரண மனிதர் அவர் கேட்ட அந்த அந்த பரிசு அவர் கேட்ட அந்த ஊழியத்துக்குரிய கூலி கண்ணியமானவர்களே நான் உங்களிடம் கேட்பது உங்களுடைய சகவாசத்திலே இருக்க வேண்டும் அழையத்தின் நீங்கள் எனக்கு சுரக்கத்திலே என்னோடு இருக்க நான் அதை நான் நல்லாவிடம் சிபார்சியை தயார் நீங்கள் அதிகமாக தொழுகை தொழுது சுஜூரை அதிகமாக செய்து நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்னோட சுவர்க்கலாம் படைவுடை செய்த அதற்கான கூலியையும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் போன்று ஈமான் கொள்ளுமாறும் அமல் செய்யுமாறும் அங்கா நமக்கு உதாரணமாக அவனுடைய வாழ்க்கையை சொல்கிறார் ஒவ்வொருடைய நிகழ்வு நிலைமையில் உலக வாழ்க்கை இருக்கலாம் அவர்களுடைய நோக்கம் நான் வறுமையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை கண்ணியமானவர்களே உலகத்துடைய வாழ்க்கைக்கு அல்லாவே சொல்கின்ற வாழ்க்கை ஏமாற்று வாழ்க்கை தற்காலிக வாழ்க்கை அது ஒரு மாயை அது கொஞ்சம் சொத்தமான இன்பம் ஆசிரம் லியர் ஹயவான் மருமையுடைய வாழ்க்கைதான் நிரந்தரமான உண்மையான வாழ்க்கை அதனால்தான் சூரது பசிரலே இறுதி பகுதியில் வருகின்ற ஆயர் விடைய நரகத்தை கண்டவுடன் மனிதனுக்கு ஞானம் பறக்கும் புத்திரி பெறுவான் இப்போ இவ்வளவு காலமும் உலகத்திலே வீணாக்கிவிட்டேனே உண்மையிலே குரானிலே அதேத்திலே நபியவர்களுடைய வாழ்க்கையிலேயங்கள் என்ன புத்திமதிகளிலேயங்கள் உண்மைதானே இருக்கிறதானே என்ற புத்துழட்சி பெறுவார் ஆனால் அந்த நிலைமையில் அவருக்கு வருகின்ற அந்த புத்துணர்ச்சி எந்த பயணம் அழைக்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்சான் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள் கண்ணிமனோட மனிதர் சொல்கின்ற வார்த்தையை மருத்தியதான் இன்னொரு சூழல் எல்லாம் சொல்கிறான் இங்க எல்லாம் சொல்கிறான் மனிதன் சொல்வான மௌத்துக்கு பின்னால் மறுமையில் நடக்கின்ற நிகழ்வு நான் என்னுடைய வாழ்க்கைக்காக தயாரிக்க என்னுடைய வாழ்க்கைக்காக உலகத்திலே முக்கூட்டி அனுப்ப இருந்தது அமல்களை ஏற்கனவே செய்ய இருந்தது என்று உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை என்றாலே மறுமைதான் வாழ்க்கை என்று நம்முடைய வாயால் நாம் மனிதர்களாகிய நாம் உச்சரிக்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே இன்று யார் எந்த பிரச்சனையில் எந்த சிக்கலில் எந்த சிரமத்தில் அகப்பட்டாலும் நம்முடைய நோக்கத்தில் உள்ள போலாறு துனியாவை நோக்கமாக கொண்டோம் உலகத்துல நோக்கமாக கொண்டதுதான் கனிமனின் மருமையுடைய விளையங்கள் நமக்கு சாதாரணமாக விளங்குகின்றன ஈமான் அது சாதாரணமாக விளங்குகிறது நம்முடைய இபாதத் அது நமக்கு தூசிக்கும் கணக்கில் நாம் இருக்கிறது வரலாறு வணக்கங்கள் நமக்கு சர்வசாதாரணமாக நாம் விடுகிறோம் கனிமனுடைய தொழுகையை சர்வசாதாரணமாக பாராட்டுகிறோம் ஒரு சும்மாவுடைய அமலை கூட பரிபூர்ணமாக நேரம் கொடுத்து நம்ம செய்ய முடியாமல் இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் விளங்கவில்லை மறுமையை மறந்துவிட்டோம் கணிவன் ஒவ்வொரு நிலைமையிலும் நபியவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் பௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் வாழ்க்கை என்பதை நபியவர்கள் வாழ்ந்து அதை அனுபவ ரீதியாக காட்டினார்கள் நபியவருடைய வீடு கணிவன் நம்முடைய வீட்டை நபியுடைய வீட்டையும் வைத்து பார்த்தால் நம்முடைய வீட்டினுடைய புளியூம் கூட நபியவர்களுடைய பெரியது நம்முடைய சமய அறை கூட நபியுடைய வீட்டை விட பெரியது நம்முடைய வாகனத்தை விட சிறிய வீட்டில் வாழ்ந்தார்கள் எண்ணியமானவர்களே எப்படி சிறிய வீடு ஒருவர் தொழுதால் இன்னும் ஒருவர் உறங்கினால் நபர் காலை மடிக்க வேண்டும் சுண்ட பொழுது இரா வணக்கம் பொறுகின்ற பொழுது ஆய்ச்சல் அடையாளம் தர முடியாத காலங்களிலே உறங்கிக் தொழுகின்ற பொழுது கண்ணியமானவர்களே நபியவர்கள் சுஜோது செய்ய வேண்டும் என்றால் ஆய்ச்சல் அடையலா காலை மடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சுஜூடு செய்வதற்கு கூட இடம் கிடைக்கும் ரூம் கட்டுகிறோம் விசிட்ட அவர்கள் வந்தால் பாதிப்பதற்கே அவர்களுக்கு ரூம்களையும் பாத்ரூம்களையும் கட்டி வைத்திருக்கிறோம் வந்தால் அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் என்ன எத்தனை பேருடைய வீட்டிலே தொழுகை அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது கோடான கோடி செலவழித்து கண்டுகின்ற அந்த வீட்டில் அல்லாவை வணங்குவதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்படாத ஒரு வீடாகத்தான் நம்முடைய வீடு அமைந்திருக்கிறது வீடு ஒருவர் தொழுதால் சுஜோதி செய்வதற்கு மற்ற நபர் காலை மதிக்க வேண்டும் அப்படி சிறிய வீட்டிலும் தொழுகை கேடு ஒதுக்கினார்கள் எங்கிருக்கிறோம் இப்படி இந்த நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை முடிந்தால் நம்முடைய மௌத்த எப்படி அமையும் என்னுடைய வாழ்க்கை போன்றுதான் மௌத்தமையும் மௌத்து போன்றுதான் எழுப்பப்படுவோம் அதே போன்று எழுப்பப்படுகின்ற பாதத்தை கடக்கின்ற நிலைமைகள் மேற்படும் கனிமணர்களே காலம் அது நிர்ணயிக்கப்பட்டபடி அறிந்து கொண்டிருக்கும் நாம் சிந்திக்க வேண்டும் எனக்கு இப்படி எத்தனை நான் பிறந்த எத்தனை வருடம் நான் எவ்வளவு கால பாட இருப்பேன் வாங்கலை நிறுத்தி பார்த்தால் அளந்து பார்த்தால் எத்தனை மறுமைக்குரியதாக இருக்கிறது எத்தனை துனியாவில் மாத்திரம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் நிறைய நபியுடைய படுக்கை நம்முடைய படுக்கை எவ்வளவு பெருமதியானது எவ்வளவு படுக்கைகள் விலை உயர்ந்த பெருமதியான படுக்கையில் படுக்கின்ற உறங்குகின்ற நாம் அல்லாவை மறந்து நன்றி உணர்வில்லாமல் எண்ணிய உறங்குகிறோம் நபியுடைய படுக்கை நபியுடைய படுக்கை வந்திருக்கிறது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஒருமுறை நபியவர்களை சந்திக்க உமர்ந்தார்கள் உமர் நபியர்கள் கண்ணியமானவர்களே அந்த படுக்கையுடைய அடையாளப்பட்டிருக்கிறது ஈட்ட ஓலையால் செய்யப்பட்ட படுக்கை நபிக்க முடியும் பெருமதியான பஞ்சு பெருமதியான மத பலகை பெறுமதியான தங்கம் வேண்டுமானாலும் நிறைய தங்க கட்டீர் செய்யலாம் அல்லா கேட்டான் உங்களுக்கு முழு மலைகளையும் தங்கமாக்கி தரவாலைகளையும் தங்கமாக்கி தரவா மாத்திரம் அல்ல அந்த தங்க மலைகள் உங்களோடு நீங்கள் செல்கின்ற இடங்களுக்கு எல்லாம் வரும் நீங்கள் நடமாடுகின்ற இடத்துக்கெல்லாம் அந்த தங்க மலைகள் வரும்படி செய்யவா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது நபியவர்கள் தேர்ந்தெடுக்க வாழ்க்கை ஒரு நாள் பசி பொறுமை சாப்பிட்டு உனக்கு சுகர் நன்றி ஒரு நாள் பொறுமையோடும் வாழ்கின்ற சாதாரண வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று நபியர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்னை மாணவர்களே அந்த படுக்கையுடைய அச்சி அடையாளங்கள் பட்ட அந்த உடம்பை பார்த்து மேனியை பார்த்து உமர்ந்தான அழுகிறார்கள் நபியுடைய படுக்கையா சூழலா இப்படி சாதாரண படுக்கைகள் கூட உடம்பு ரோமர்களை பாருங்கள் பாரசீகமான வாழ்க்கை எப்படி வசதியான வாழ்க்கை என்று உமர்ல சொன்ன பொழுது நபியவர்கள் சொன்ன வார்த்தை மாலி பலி துணியா இந்த துனியாவுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கும் என்ன துனியாவுக்கும் என்ன தொடர்புடைய ஆடம்பரம் அது ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இந்த உலகத்திலே ஆடம்பரம் இந்த உலகத்திலே தொகுசு இந்த உலகத்திலே வசதி ஆனால் அதை விட பன்மணங்கு திறந்த வசதியான தொகுசான இன்பமான மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை அல்லா நமக்கு மறுமையே தருவார் என்று உமர்லிவான் அவர்களையும் மறுமையின் பக்கம் சிந்தனையை திருப்பினார்கள் இப்படி பயிற்று வைக்கப்பட்ட என்னுடன் பேசுகின்ற விடயம் என்ன உலகத்தில் எந்த நிலைமையிலும் வாழ்ந்து செல்லலாம் நான் அல்லாவுடன் எப்படி இருக்கிறேன் சிந்திப்போம் அல்லாவுடைய தொடர்புக்கு பணம் அவசியம் இல்லை பட்டம் அவசியம் இல்லை செல்வாக்கு அவசியம் இல்லை பணத்தோடும் பட்டத்தோடு பதவியோடு செல்வாக்கோடும் அல்லாவை அடையலாம் அது இல்லாமலும் அடையலாம் உங்களில் நானு எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் அபூ பக்கர் ஒமர் உஸ்மான் அலி போன்ற ஹலீஃபாக்கள் எப்படிப்பட்ட செல்வாக்குள்ள மனிதர் எப்படிப்பட்ட தைரியம் உள்ள மனிதர் தவிர படித்த பாடம் ஹலீஃபாவாக இருந்த பொழுது தங்கம் குவியல் குறியதாக வரும் மாணிக்கம் குவியல் குவியலாக வரும் மரகதங்கள் குவியல் குவியதாக வரும் நினைத்தால் அணியலாம் கிரீடம் அணியலாம் தங்கம் அனுமதியில்லாவிட்டால் மாணிக்கம் மரகதங்களை அணியலாம் கண்ணியமானவர்களே உமர்லிபாவுடைய காலத்தில் வெற்றிகள் குவிந்த காலம் பல நாடுகள் இஸ்லாமியமான வாழ்க்கை வாழ முடியுமா இருந்தும் நவீனத்திலே படித்த பாடம் அது மாற்று மறுத்தவர்களுக்கு விரோதிகளுக்கு மறுபையில் கிடைக்கின்ற வாழ்க்கை நகத்தின் சாதாரண வாழ்க்கைதான் என்று கொற்றுபா செய்கின்ற பொழுது அவர்கள் அறிந்திருந்த ஆடை கதி அவர்கள் அணிந்திருந்த ஆடை ஒரு கருத்தில் பார்த்த ஞாபகம் அவர்களுடைய ஆடையில் கிழிந்த இடங்களிலே ஒட்டு போடப்பட்டிருந்தது பதினேழு இடங்களில் பதினேழு இடங்களிலே ஒட்டு ஆடையோடு மெம்பல் நின்று குத்துபா ஓதினார்கள் ஒம்பவர் எனக்கு இவ்வளவு போதும் அவருக்கு மறைப்பதைக்கு ஆடை போதும் இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது ஒரு ஜிப்பா வாங்கினார்களா ஒரு மகன் சொன்னார்கள் இதை வெட்டிவிடு வெட்டிவிடு மகன் கத்தரிக்கோளை எடுத்து பாப்பாவுடைய கை சிப்பாவுடைய கையை அளவு பார்த்து வெட்டுகிறார்கள் வெட்டிய பிறகு அந்த வெட்டிய இடத்திலே நூல் இழுபட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது கண்ணியமான அந்த நூலை கூட இழுபட்ட நிலைமை அந்த ஜிப்பாவை போட்டார்களாம் அந்த நூலை வெட்டி அதை கூட அழகாக தைத்து அந்த அழக ஆடம்பரத்தில் கூட விரும்பாத உணரடியில் வாழ விரும்புகிறேன் மருமையிலே நிம்மதியாக வாழ விரும்புகிறேன் என்பதை தேர்ந்தெடுத்தார்கள் மகனுடைய வீட்டுக்கு சாப்பிட வந்தார்கள் மகன் அத்துங்கா சாப்பாடு போட்டால் தந்தை உமருக்கு வாருங்கள் ஒவ்வொன்றையும் சிம்பிளாக எடுத்துக்கொண்டார்கள் ஏன் குத்தியை பயன்படுத்தினார்கள் இங்கு அனுபவிக்கின்ற இடம் அல்ல இங்கு வாழ்கின்ற வாழ்க்கையை தயாரிக்கின்ற கஷ்டம் வரலாம் சிரமம் வரலாம் பொறுத்து கொள்வோம் நினைச்சதை நினைத்தபடி நினைத்த இடத்தில் தருவார் உலகத்திலே எந்த எந்த உடைய வந்தாலும் ஒரு ரூபாயுடைய டொபி வாங்குவதாக இருந்தாலும் நாம் போக வேண்டும் பத்து ரூபாயுடைய குரல் வாங்குவதாக இருந்தாலும் நாம் போக வேண்டும் வறுமையிலே சுக்கத்திலே நாம் நினைக்கிறது நம்முடைய இடத்துக்கு வரும் தேன் ஆறு ஓடும் விரும்பினால் போகலாம் தேன் என்றால் தைக்கினை போதும் அந்த தேன் ஆறிலிருந்து தேன் வரும் பால் ஆறிலிருந்து பால் வரும் மது மது வரும் நீர் ஆறிலிருந்து நீர் வரும் பணம் இருக்கும் இந்த பலம் என்றால் கையறியில் வரும் இந்த பறவை தேவை என்றால் பறக்கின்ற பறவை எனக்கு எந்த முறையில் தேவை என்றால் அது கைவசம் வரும் இந்த வாழ்க்கையை தயாரிப்பதற்கு தான் இந்த உலகத்தில் எல்லாம் அனுப்பியிருக்கிறார் சாப்பாட்டுக்கு போனார்கள் உமரலிதான் வீட்டில் மகன் இரண்டு கதிகளை சமைக்க வைத்திருக்கிறார் இரண்டு கதிகள் கண்டிப்பானவர்களே பத்ம கதையை சாப்பிட முடியும் ஜனாதிபதி மூன்றில் உலகத்தில் மூன்றில் இரண்டு பங்கை ஆட்சி செய்தி வாழ்க்கையை சொல்கிறேன் கோபத்தோடு இறந்து விட்டார்கள் மகனுக்கு கவலை தந்தை நமது வீட்டுக்கு வந்து தாய் தந்தை சாப்பிடாமல் என்றால் எப்படி இருக்கும் என்னவா என்ன தவறு செய்தேன் என்ன தவறு செய்தேன் அவர்களுடைய ஆணம் தான் ஆணம் ஒன்றை கேட்பார்கள் என்றால் வினாக்கிரியை கேட்பார்கள் ஆணம் அல்லது வினாக்கிரி தான் அவர்களுடைய ஆணம் கெண்ணி மாணவர்களே கரியோடு இணைத்து சமைப்பதை நமக்கு கொஞ்சம் அந்த காலத்தை ஞாபகம் ஓட்டும் கெண்ணர்களே ஏன் கோவி காலம் நபியுடைய காலம் என்ன இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருடத்துக்கு பின்னர் இரண்டரை வகுப்பக்களுடைய ஆட்சி ஆட்சி பொருட்படுத்தி கூடி போனால் என்ன ஒரு பத்து பன்னிரண்டு வருடங்களுக்குள்ள காலம் அந்த காலத்திலே நபியுடைய காலத்திலே இரண்டு கரியோடு இரண்டு ஆணத்தோடு அவர்கள் சாப்பிடவில்லை நீ என்ன எனக்கு இரண்டு ஆக்கி வைத்திருக்கிறாய் எனக்கு என்ன இரண்டு கதிகள் வைத்திருக்கிறார் போனாலும் அங்கு போனாலும் சாப்பாட்டை குறையுறான் யாராவது விருந்து போட்டாலும் குறையுதான் யாராவது பக்கத்தின் வீட்டுக்காக கறி எழுப்பினாலும் குறை இருக்கின்ற சாப்பாட்டு இன்னும் இல்லையா என்று தேடுவோம் உமர்த்து இந்த சாப்பாடு இரண்டு கறி வைக்கிற ஆடம்பரம் கண்ணிமணி உலகத்தை இப்படித்தான் பார்த்தார்கள் உலக வாழ்க்கையிலே இரண்டு கரிகள் சாப்பிடுவதை கூட ஆடம்பரமாக பார்த்தார்கள் என்றால் நாம் வீணாக்கு செய்கின்ற அந்த செலவீனங்களை விடுவானா கண்ணிமனுடைய புத்தியை பயன்படுத்துவார்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்வார்கள் எனவே உலக வாழ்க்கை தற்காலிகமானது எல்லா நிலைமைகளிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அணந்து அதை அதற்கொரு பாலம் இருக்கிறது நெருத்து பார்க்கும் என்று நமது மனதால் நமது ஆன்மாவா நமது இலக்காக உள்ளவர் ஒவ்வொன்றாக அழைப்பார் ஒவ்வொன்றாக ஒரு வார்த்தை மொழிந்தால் அது ரசீப் அலல் ஆசீர் அலையம் அசலாம் நம் வளர்க்குமாறு எழுதி கொள்கிறார்கள் நல்ல வார்த்தையா நல்ல நன்மை எழுதி கொள்கின்ற வழக்கில் நீய தீமைய மனக்கு எதிரிக் கொள்கிறார் முன்னோர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது கவனமாக வாழ்ந்தார்கள் குறைபாடு தவறுகள் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள் ஏதாவது தவறுகள் ஏற்படுகின்ற பொழுது என் மருமையிலே நான் அகப்படக்கூடாது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நான் சிரமப்படக்கூடாது நான் நிம்மதியாக வாழ வேண்டும் கபரை சொற்க போக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலே முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் நபியாளர்கள் கூட கண்ணியமான இரவு நேரங்களிலே யாரும் இல்லாத நேரங்களிலே ஆகராவுடைய மருமையுடைய சிந்தனை வந்து கபிரிஸ்தானுக்கு போய்விடுவார்கள் எத்தனை நிகழ்வு வந்திருக்கின்றன ஒருமுறை மனைவி பார்க்கிறார்கள் நபியை காணவில்லை தேடி போனால் கபிரிஸ்தானில் இருக்கிறார்கள் இனிமேல் சாமி பார்க்கிறார்கள் நதியோர்கள் ஆபத்து வந்துவிடும் விஷயத்துக்கள் தீண்டிவிடும் உதவிக்கு போவோம் என்று கதவும் வேலையால் புகுந்து கொண்டு சிங்க இடைவெளியால் நுழைந்து கொண்டு கபரிஸ்தானிலே உட்கார்ந்து அல்வாவையும் மருந்தையையும் மூத்தையும் நினைத்து என்றால் எப்படுகிறது என்னுடைய பாவங்களை தான் நான் முறையிடுகிறேன் என்னுடைய பாவத்தை பற்றி பழம் கண்ணி மாணவர்களை முன்னோர்கள் எல்லாம் உண்மையான வாழ்க்கைக்கு வாழ்க்கையை முன் ஆயத்தமாக தயார் செய்தார்கள் அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலை தயாரித்தார்கள் வாழ்க்கையை பற்றி கேட்கப்படும் எங்கு கலைத்தீர்கள் வாழ்க்கை எங்கு கழிந்தது கண்ணி நமக்கு எங்க சொல்ல முடியும் இங்கே ஒரு இடத்துக்கு சென்று வந்து வேறு இடத்துக்கு சென்றதாக சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு நண்பர்களோடு வேற எங்காவது வீட்டிலே வந்து காகிதம் தேடும் சொல்லலாம் ஆனால் இங்கு வேறு விதமாக வாழ்ந்துவிட்டு நம்முடைய வார்த்தை பொய்யான வார்த்தைகள் அங்கு முடியாது நம்முடைய உறுப்புகள் பேசும் கண்ணியமானவர்களே நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் பேசும் கை பேசும் கை செய்த செயல்களை யா இவன் அடித்தான் இவனுக்கு இவன் ஏசினார் இவன் அறமான இந்த செயலுக்கள் இவன் இப்படிப்பட்ட அறாம ஏமாற்று வியாபாரத்தை செய்தான் இவன் கல்ல செத்தி மண்டுக்கள் கை வைத்தான் கை இந்த கையால் இவனுடைய சொத்தை பறித்தார் இந்த கையை வைத்து எங்களுக்கு என்ன என்ன அநியாயங்களை செய்தார் கை பேசும் மற்றவருக்கள் பேசுகின்ற பொழுது நாவுக்கு போட்டு போடப்படும் நாட்கள் பேச முடியாது நாக்கே நாட்கள் செய்த பாவங்களை உண்மையாக பேசும் கண்டிப்பாக மருமையுடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டிய கடமையில் நாம் இந்த காலத்தில் வாழ்கிறோம் இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கை சென்றால் நம்முடைய எதிர்காலம் என்ன நம்முடைய பரம்பரை இந்த நிலைமையை விட்டுச் சென்றால் நம்முடைய எதிர்கால பரம்பரை நம்முடைய நிலைமை குடும்ப நிலைமை என்னவாகும் சிந்திப்போம் என்ன முறை காலை எழுந்தது முதல் இரவு தூங்குகின்ற வரை ஒரு நாளுடைய வாழ்க்கையை சற்று அழகி ஆராய்ந்து யோசித்து பார்ப்போம் அதிகமான நேரம் கிடைக்கிறது காலை எழுந்துகிறோம் எழுந்தவுடன் ஒரு முஸ்லிம் முஸ்லிம் எழுந்துகின்ற நேரம் என்ன நேரம் நாம் எழுந்துகின்ற நேரம் என்ன நேரம் ஒரு முஸ்லிம் உறந்துகின்ற நேரம் கருத்தமான நேரம் நேரம் எது ஒரு முஸ்லீம் எழுந்தவுடன் என்ன உச்சரிப்பார் நாம் என்ன உச்சரிக்கிறோம் ஒரு முஸ்லீம் எழுந்தவுடன் எதை தேடுவார் நாம் எதை தேடுகிறோம் சிந்திப்போம் ஒரு முஸ்லீம் அன்றைய நாளை மன துவாவோடும் திங்கவோடும் தொழுகையோடும் தொழுகையை தொழில் பெற்றுத்தான் நாளை தொடங்குவார் இன்று நாம் எழுந்து எந்த செயலை கொண்டு எந்த அமலை கொண்டு நம்முடைய நாளை தொடங்குகிறோம் சிந்திப்போம் கண்ணியவாளர்களே பதில் சொல் இருக்க மாட்டோம் என்ன பொது செய்திருக்க மாட்டோம் சிலர் கெளிந்தவுடன் ஏதாவது குடிக்க தேவைப்படும் சிலர் கெளிந்தவுடன் ஏதாவது பார்க்க தேவைப்படும் சிலர் கெளிந்தவுடன் பத்திரிகை தேவைப்படும் ஒரு நாளைக்கு கண்டி மாணவர்களே எத்தனை பத்திரிகை இருக்கிறதோ அத்தனை பத்திரிகைகளை வாசிக்கின்ற நாம் சிந்தித்தோமா இந்த பத்திரிகையில் வாசிக்கப்பட்ட விடயத்தில் எதை கொங்க என்னுடைய மறுமை தயாரிக்கப்படுகிறது எத்தனை எத்தனை வசனம் சொற்கத்துக்குரியது எத்தனை விடயம் நரகத்துக்குரியது அல்லாமே மறந்தது சிந்திப்போம் குரானை காலம் குரானை தொடாத பல நாட்கள் இருக்கின்றன குரானை காணாத பல மாதங்கள் இருக்கின்றன ஆனால் பத்திரிகையும் தங்கிகையும் பார்க்காத எங்க போகிறது வாழ்க்கை தவறு என்று சொல்லவில்லை கண்ணியமானி உலக விடயங்களை நிலைமைகளை அறிய வேண்டும் ஓது படித்திருக்கிறோம் சிந்திக்கும் நோங்க வந்தால் மட்டும்தான் குரான் நோன்பு வந்தாலும் சிறுக்கு குரான் கிடையாது எங்கு போகிறது வார்த்தை ஒரு சொல்லியுமா சக்கரா பக்கத்திலே அழுகிறார் கவலையாக இருக்கிறது சக்கராத்தில் உள்ளவர்களுக்கு வல்லம் செய்வார் கடைமா சொல்லிக்கொண்டிருக்கிறதாடுவோம் நாம் தான் அவரை உற்சாகப்படுத்துவோம் சக்கராத்தில் இருக்கின்ற தந்தை மகளிடம் சொன்னார் கவலைப்படாதே மகளே சஞ்சலப்படாதே கவலை இல்லாமல் இருக்க முடியுமா தங்கள் உற்சாக சொல்லி நாம் என்ன சொல்வோம் பொழுது உனக்குத்தானே கடை கட்டி இருக்கிறேன் உனக்குத்தானே வீடு கட்டி இருக்கிறேன் உனக்குத்தானே வங்கியிலே இவ்வளவு சேர்த்திருக்கிறேன் உனக்குத்தானே இப்படி வாகனம் வாங்கி வைச்சிருக்கிறேன் உனக்குத்தானே கடை உனக்குத்தானே வாகனம் உனக்குத்தானே வீடு உனக்குத்தானே காணி உனக்குத்தானே என்னுடைய சொத்தெல்லாம் என்று நாம் பேசுவோம் நம்முடைய சக்கரத்தில் நம்முடைய பேச்சு இப்படி அமையக்கூடாது இந்த மேதையுடைய பேச்சு போன்று அமைய வேண்டும் அவர் சொன்னார் பதிலே இந்த வீட்டில் நம்முடைய இந்த வீட்டில் நான் எத்தனை கடவுளைகள் குரானை முழுமையாக ஓதி முடித்திருக்கேன் உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் மகள் சொன்ன எண்ணிக்கை தெரியாது அதிகமாக தெரியாது என்று மகள் சொன்ன பொழுது மாத்திரம் கடவுளை குறான முடித்திருக்கிறேன் நம்ம சொல்ல முடியும் மகளே இந்த வீட்டில் நான் வாசிக்காத பத்திரிகை கிடையாது நான் வாசிக்காத சந்திக்கை கிடையாது நான் பார்க்காத காட்சி கிடையாது நான் எழுதாத கணக்கு கிடையாது நான் சேர்க்காத சொத்து கிடையாது இது கண்ணியமானே இது நமக்கு கவிர்க்க வருமா இது மகன் எவ்வளவு செய்யுமா அதில் நல்ல விட செய்தால் வரும் சேர்த்து சேர்த்து என்ன கண்டோம் கண்ணியமானே இவர்கள் சொல்லி பெருமை அளித்தல் என்ன நான்காயிரம் குரான்களை முடித்திருக்கிறேன் கண்ணியமான வீட்டிலே இவ்வளவு என்றால் மத்திலே எவ்வளவு இருப்பார் இருந்த நம்முடைய சக்கரத்துடைய பேச்சாக அமைய வேண்டும் சிந்தனையாக அமைய வேண்டும் ஒவ்வொரு சூழலில் உள்ளவர்களும் தொழிலவர்கள் கூட சில தொழில்களுடைய அவைப்பில் தொலுகையை கதா செய்கின்ற காலம் சில முஸ்லீம் யாரும் தவறாக எடுக்க கூடாது எடுக்கவும் முடியாது முஸ்லீம் முதல் ஆடிவார்கள் அன்றைய ஒரு நகரத்திலே ஒரு கதையிலே தெரிந்த ஒரு நபரை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தேன் முஸ்லிம் கடை ஹோட்டல் இவர் தொடர்புள்ளவர் பார்க்கப்பட்டுள்ளவர் வேலை செய்கிற வைத்தல் அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு நான் தொல்கை விடயத்தை ஞாபகப்படுத்திய பொழுது இங்கு ஹோட்டலில் தங்குவதற்கு ரூம் இருக்கிறது ரூமிலே உங்களுக்கு தொழுகை வசதி இருக்கிறதா மத்தி கொஞ்சம் சூரமாக இருக்கிறது மத்திலுக்கு போவது திறந்தது நேரம் கூடுதலாக தொழுகொன்று தொழுவதற்கு ஏற்பாடு கண்ணியமான் அவ்வளவு பெரிய ஒட்டனை கட்டி இருக்கிறார் மேலே சேவன் ரூம் கட்டி இருக்கிறார் அந்த முஸ்லிம் முதலாளி அந்த ஊழியர்களுக்கு தொழுகை சென்று இடஒதுக்கி இல்லை தொழுவதற்கு வசதி இல்லை என்றார் ஜும்மாவுடைய நிலைமை ஜும்மா உடைய ஜும்மாவுக்கும் அனுப்புவது கிடையாது அதற்கு எந்த தடுப்பு நமது முஸ்லீம் அனுப்பாத காலம் இப்படிப்பட்ட முஸ்லீம்களை வைத்துக் கொண்டு நான் நாம் இன்றைய இஸ்லாத்தை முஸ்லீம்களை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம் நமக்கு மணக்குமாறு இறக்க வேண்டும் நமக்கு வானத்திலிருந்து மண் செல்வா வேண்டும் ஏன் விட நல்லா தர வேண்டும் ஜும்மா தொழுகைக்கு ஊழியரை அனுப்பாத முஸ்லிம் முதலாளிமார்கள் இருக்கின்ற காலத்திலே முன்கடவை மூடிவிட்டு உள்ளே இருந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே ஜும்மா உடைய நாளை மதிக்காத நமது சமூகம் இருக்கின்ற காலத்திலே எப்படி கண்ணியமானவர்களே இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு கண்ணியை எதிர்பார்க்க முடியும் எனவே விவாதத்தை சீராக்குவோம் இதுதான் நமக்கு மருந்துகளை பயனளிக்கும் கொடுத்தல் வாங்கல் முஸ்லீம் புத்திசாலையாக கொடுத்தல் வாங்கல் செய்வார் ஏமாற்ற மாட்டார் கலப்படம் செய்ய மாட்டார் விவசாயம்லிக்கு தொழிலை ஊக்குவிக்கின்ற இஸ்லாம் நேர்மையை ஊக்குவிக்கிறது கரப்படத்தை இஸ்லாம் தடுக்கிறது மாவுகளை கையை போட்டார்கள் பஜார்களை சென்றார்கள் மாவுடைய கையை போட்டார்கள் உள்ளே ஈரமான மாவு வெளியே காய்ந்த மாவு உள்நாட்டு உற்பத்திக்கு வெளிநாட்டு லேபர் அடிப்பது போன்றது பொருளுக்கு பாவித்ததை பாவிக்காது போன்று புதுப்பிட்டு புதிய விலையில் விற்பது போன்ற வேலை என்னை கலப்படம் ஈரம் உள்ளே வெளியே காய்ந்தது மக்கள் பார்வையை காய்ந்தது நல்ல பழங்களை மேலும் போட்டு கொடுப்பது போன்ற ஒரு வேலை காட்சிப்படுத்துவது நல்ல பொருளை உள்ளே வைத்திருப்பது லோக்கல் பொருளை அப்படி செய்வது போன்ற ஒரு கேவலமான வேலை மக்களுக்கு காட்டுவது நல்லதை இருப்பது நல்ல தரமான உணவுகள் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வரும் இது போன்ற வேலை செய்திருந்தார் கலப்படம் வேர்தான் மீன் கோட்ட கட்லட் இறைச்சி பெட்டி பேர் ஆனால் வெங்காயத்தையும் தவிர வேறொன்றும் பள்ளிக்கும் நாட்டுக்கும் படாதை போன்று வெளியிலே தாய்ந்தது வெளியிலே இறைச்சி பெற்று உள்ள இறைச்சி இல்லாத பெற்ற போன்ற பொதுவேளை ஏன் எல்லா தலைப்புகளை உள்ளடக்குகிறேன் எல்லா தலைப்புகளையும் உள்ளடக்கிறேன் மீட்டரை போட்டுவிட்டு அந்த மீட்டரையிலே கலவு செய்து ஒன்றரை கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் போன்று அல்லது ஓடுகின்றாட்டுவது கலப்படங்களையும் இந்த மாட்டை சம்பவத்தோடு இணைந்து பார்க்கலாம் ஒன்றுதான் நதியோடைய கால சம்பவம் நமது கலப்படங்கள் எல்லாம் சேரும் என்ன இது மழை பெய்தது மூளை நினைந்தது ஈரம் ஈரத்துக்கு மேலால் சாய்ந்தது போட்டு வைத்திருக்கிறேன் வேறு விலைக்கு வைக்கலாம் பாவித்த பொருள் விற்பது போன்ற பழங்கப்பட்ட பொருள்கள் நிற்பது போன்றோம் வைக்கலாம் சாய்ந்த மாவை வேற வைத்து வைத்திருக்கலாம் கலப்படம் மண்வசனா மண்வசனா பழைத்த மின்னா பார்த்து சொன்னார் என்ன தெய்வா செய்பவர் எங்களை சேர்ந்தவர் அல்ல அடுத்த கண்டிப்பானே கொடுக்கல் வாங்கலில் மிக முக்கியமானதுதான் ஏமாற்றமும் பட்டியும் இந்த சர்வசாதாரணமாக ஈடுபடும் மறுமையுடைய மரபு ஏற்பட்டால் தான் இப்படி செய்வோம் கண்ணியவாளர்களே இறுதியாக ஞாபகப்படுத்த வருவது இதுதான் எல்லோரும் அகப்பட்டுவிட்டோம் எல்லோரும் யாரும் தவறாக இருக்கக்கூடாது சுதந்திரமாக கண்ணியமான வார்த்தைகளில் சுதந்திரமாக கண்டு செல்கின்ற இடம் யாரும் தவறாக இருக்கக்கூடாது எத்தனையோ அச்சு முடித்து விட்டோம் எத்தனையோ உம்ரா முடித்து விட்டோம் சமூகத்திலே பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறோம் சமூகத்திலே பெரிய பெரிய பிஐபிகளாக பிவிஐபிகளாக இருக்கிறோம் முக்கிய புள்ளிகளாக இருக்கிறோம் இன்னும் ஏமாற்றுகின்ற பண்பு நம்மிடம் இருந்து போகவில்லை செக்கை அள்ளி கொடுக்கிறோம் டைம் வைக்கின்ற பொழுது அந்த செக்கு நேரத்துக்கு டிபாசிட் பண்ணுகின்ற நோக்கம் கிடையாது பத்து செக் இன்னால் அதில் ஏழு செக்ாகும் என்று பகுதி ஏமாற்று கண்ணிமரை நம்முடைய நன்மை அளித்து மற்றர்களுக்கு நன்மைகளை கொடுத்து நாம் ம அவர்களை சுக்கத்துக்கும்ணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏமாட்டு நமக்கு உதாரணம் கொடுக்கல் வாங்கல் பம்பாகினால் வாங்கினுடைய நம்முடைய நம்முடைய இடத்தைச் சேர்ந்த செக்கான எழுபது வீதம் அது நூற்றுக்கு நூறு வீதமும் நம்ம ஏமாட்டியவன் தானே இன்று நம்மே பிரமல சகோதரர்களை நம்பி வியாபாரம் என்று நாமே பேசுகின்ற கண்ணிய வாழ்க்கை பேசுகிறோம் எழுதுகிறோம் எப்படி இழந்தோம் ஈமானை இழந்தோம் கண்ணியத்தை இழந்தோம் விவாதத்தை புறந்தள்ளோம் கண்ணியத்தை இழந்தோம் கொடுக்கல் வாங்கல ஏமாற்று மாவீரர்களாக இருக்கிறோம் கண்ணியத்தை இழந்தோம் சதிவோசக்காரர்களாக இருக்கிறோம் கண்ணியத்தை இருந்தோம் நம்முடைய முஸ்லீம்களுடைய கால் தூசியை பணிவினை செய்தவர்கள் ஊழியம் செய்தவர்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் நம்முடைய நேர்மை தவறுக்குள் புளிக்குள் போய்விட்டது கொடுக்கல் வாங்கலை செயலாக்கோம் கொடுக்கல் வாங்க கருவகாரம் ஒரு நிகழ்வை சொல்லியை நான் இந்த தலைப்பை முடித்து இறுதியா ஒரு தலைவரின் முடிக்கப் போகிறேன் கண்ணிவான நபி வாங்க ல மற்றவர்களை தள்ளிவிட்டு குழியில் தள்ளிவிட்டு ஆடம்பரமாக வாழ்கிறோம் வெளியூரில் வெளியூரிலே நல்ல ஜொல்லியாக வாழ்கிறோம் கபிலை மறந்து இருக்கிறோம் கபரிலே பாம்பையும் தேலையும் அந்த பூச்சிப் பொருட்களை மறந்து விட்டோம் புரா நடக்கத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டோம் ஏழு நமக்கு முதுகுக்கு பின்னால் முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் முதுகுக்கு பின்னால் முகத்தை கூட நாம் பார்க்க விரும்புவது என்ற வெறுப்போடு ஏழு தரப்படுவதை மறந்துவிட்டோம் நபியவர்கள் ஒரு நாள் இரவு படுக்கையில் அங்கு எங்கும் புரண்டு கொண்டிருக்கிறார்கள் தூக்கம் வரவில்லை மனைவி கேட்டார்கள் ஏதாவது வருத்தமா ஏதாவது நோயா ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா சொன்ன வார்த்தங்கள் மக்களுக்கு பங்குற வேண்டிய மக்களுக்கு பங்கு வைக்க வேண்டிய பங்கு வைப்பதற்கு ஆள் கிடைக்கவில்லை பங்கு வைக்கப்பட வேண்டியவர் வரவில்லை சுருட்டிக்கொள்வதற்கொத்தை சுருட்டு தன்னுடைய வார்த்தையை டெவலப் பண்ணுவதற்கு அது இருக்கின்ற ஒரு திருகம் இன்னும் இருபத்தி வெள்ளிக்காட்சி நிறுத்தி பாருங்கள் ஒரு திருகத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை வீட்டில் வைத்து முடியவில்லை என்று சொன்ன நபர் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே பிறருக்கு ஏமாற்றி விட்டு குரட்டை விட்டு தோங்குகின்ற நாம் எப்படி நவியோடு சொர்க்கம் போகலாம் அடுத்ததாக வட்டி ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பது எம்முடைய கனவை செயல்படுவது உரியவர்களுடைய கடமை கொடுக்கல் வாங்கலில் பரபல இருக்கிறது நான் பேசிய தலைப்பு கண்ணியமானவர்களே தாமதித்து வந்த நமது மரியாதைக்குரிய சகோதரர்களுக்கு தலைப்பு விளங்க வேண்டும் மறுமை நம்முடைய நோக்கம் மறுமை இலக்கொண்டு நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அலந்து நிறுத்தி யோசித்து செய்ய வேண்டும் என்பதை தான் பேசிக் கொண்டு வருகிறேன் கொடுக்கல் வாங்கலில் வட்டி இன்று மாசால்தான் உமாவையும் பாப்பாவையும் நன்றி கடைப்பிடித்து கும்பராவுக்கு அனுப்புகிறோம் உம்மாவுக்கு நல்ல அழகான வெடி கட்டி கொடுத்து உம்மாவுக்கு அழகான சாரி வாங்கி கொடுக்கிறோம் பாப்பாவுக்கு சாரம் வாங்கி கொடுக்கிறோம் கண்ணியமானவர்களே நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வட்டியோடு சம்பந்தப்பட்டால் அந்த தாயோடே தகாத உறவு கொள்கின்ற சமமான பாவம் என்று விளங்காமல் பட்டி பணத்திலேயே அச்சிக்கும் மும்பிராவுக்கும் அனுப்புகிறோம் தாயோடு தகாத உறவு கேவலமான பாவம் மிக மிக கேவலமான ஒரு பாவம் குரானில் இருக்கிறது என்றால் பக்தி நினைத்தாலும் என்னோடு பயிர் பண்ணுவதற்கு ரெடியாவென்று குரானிலே அல்லா சொல்கின்ற ஒரு பாவம் பக்தி என்னோடு போத தயாராக மிஞ்சுவான் நாம் அதுதான் எக்ஸரத்திலே போகிறோம் அதுதான் வெள்ளத்திலே போகிறது கத்தியை கா இருந்த பார்டரே சுட்டி செல்கிறார் அல்லது கஷ்டம் சுருட்டி விட்டான் வட்டி அழியும் எப்படியோ அழியும் பத்து மில்லியன் வரும் இருபது மில்லியன் செலவாகும் நிறைய வட்டியில் இருந்து கலருவோம் எப்படி எந்த முறையும் கதர வேண்டுமோ கதருவோம் அந்த முசீபத்து அனுப்பி கொண்டிருக்கிறது அதே போன்று சமூக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் அடர்ந்து நான் மவுத்துக்கு பின்னால் வாழ வேண்டியவன் தபரிலே நிம்மதியாக மக்சரிலே நிம்மதியாக கேள்வி கிணக்கில்லாமல் சுவர்க்கம் போக வேண்டிய வாழ்க்கையை நான் தயாரிக்க வேண்டும் என்ற உணர்வோடு சொல்லப்படுகின்ற புத்திமதிகளிலே யார் யாருக்கு எது தேவையோ அதை எடுத்து நடப்பேன் என்ற தினத்தில் கண்ணியமானவர்களே யாரும் தவறாக இருக்கக்கூடாது சொல்வதற்கு கடமை ஜும்மா அதானை மஸிதில் இருந்து கேட்பதற்கு முயற்சி செய்வோம் அப்படிதான் நம் உண்மையான முஸ்லிமன்ற தினத்தை மதிக்காத அந்த அற்பமாக கருதியவர்கள் புனித நாட்களை அற்பமாக கருதியவர்கள் பயங்கரமாக சந்திக்கப்பட்டார்கள் சனிக்கிழமை கொடுக்கப்பட்டிருந்த யூதர்களுக்கு நோக்கம் அல்ல இந்த மேடையில் என்னுடைய முதலாவது பிற சங்கம் என்றாலும் நான் சொல்வதற்கு தான் மதிப்பது கிடையாது பதிக்கிழமை மதிக்கப்பட வேண்டியால் யூதர்களுக்கு மீன் பிடிக்கக்கூடாது தொழில் அவர்களுடைய மீன்பிடி தொழில் அவர்கள் செய்யக்கூடாது ஆனால் பயன்படுத்தினார்கள் அல்லாவுடைய கட்டளை மூளையை பயன்படுத்தினார்கள் இன்டெலிஜென்டாக உலகத்துடைய மடமை ார்கள்ிகா கட்டின சீசன் சீசன் அவர்களுக்கு இஸ்லாமே இல்லாத காலம் சீசனிலே கொள்கையின் வாடகையும் கிடையாதா நல்ல மீன் வார நாள் அடுத்த நாள் போய் எடுத்தார்கள் சனிக்கிழமைக்குரிய மீனை ஞாயிற்றுக்கிழமை எடுத்தார்கள் அந்த நாள் அவர்கள் தேவாலயத்துக்கு கொடுக்க வேண்டிய நாள் அல்லாவை வணங்குவதற்கு கொடுக்க வேண்டிய நாள் அதை கொடுக்காமல் அவர்கள் அப்படி செய்த ஒரு காரணம் அவர்களிலேயே ஒரு சாரா பன்றிகளாகவும் சுரங்குகளாகவும் நமக்கு உருமாற்றம் இல்லாவிட்டாலும் மனித பண்புகள் இல்லாமல் கல்வெஞ்ச உருவாகும் ஈமான் இஸ்லாம் ஏதாது பயான்கள் எல்லாம் எழச்சிக்காக இருக்கும் பசப்பாக இருக்கும் உண்மையை சொன்னால் உதைக்கும் எனவே கண்ணியமானே பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக நான் மாறுவேன் என்ற வைராக்கியத்தோடு நாம் பெருந்து செல்வோம் எல்லவல்லா சுமகத்தாளா நம் அனைவர்களையும் மறுமையை இலக்காக கொண்டு உண்மையான குத்திசாலிகளாக நம்மை மாற்றுவானாக தன்னுடைய பாவங்களையும் நம்முடைய பெற்றோருடைய பாவங்களும் ஈமானை தருவாயாக உண்மையான அசலாற்றை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளைத் தருவாயாக வாழ்க்கையை சீர்திருத்தவையாக வசித்திட்டங்களை ஏற்படுத்துவாயாக நமது ஈமானை சீராக்குவையாக நமது பாதத்தைகளை சீராக்குவையாக உங்களுடைய உண்மையான நடிகர்களாகவாயாக கொடுக்கல் வாங்குதலை சுத்தப்படுத்துவாயாக நேர்மையான ஆகவாயாக குடும்ப வாழ்க்கையை சீராக்குவாயாக சமூக வாழ்க்கையை சீராக்குவதாக நமது நாட்டு நடுமைகளை சீராக்குவதாக முஸ்லிம்களுக்கு முஸ்லிங்களுக்கு மத்திய ஒற்றுமை ஏற்படுத்துவதாக முஸ்லிங்களை மட்டும் அந்நியை ஏற்படுத்துவதாக சுபீக்கமான வார்த்தையை கொடுப்பதாக முறியடிப்பாயாக எதையுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பாயாக அவர்களுக்கும் நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக ஹிதாயத்தில் இருந்தால் அவருடைய சூழ்ச்சி அவர்களுக்கு பாதுகமாக்குவதாக அவருடைய சதித்திட்டங்களை அவர்களுக்கு பாதுகமாக்குவதாக அவர் அனைத்தையும் மட்டும் நம்மை பாதுகாப்பாயாக தேவாடன் வாழ்ந்து கனிமாடன் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு தந்த